எண்பத்தி ஒன் ஜீவன்முக் கச்சித் காலமுமாகேஷ பதாரவிர்ச்சனித் தியசாதிச்சனித் கதகர்ணர்ச்சி கச்சித்வேக் கட்சிபேர் கச்சித் தசாமீ திருஷீ உமாகேஷன் கூடிய மகேஸ்வரரே கஞ்சி காலம் கொஞ்ச காலம் பவத உம்முடைய பாதாரவிந்த அர்ச்சனை திருவடி தாமரைகளை அர்ச்சிப்பதுடனும் கஞ்சித் கொஞ்சம் தியான சமாதிபீச்ச தியானம் சமாதி இவையுடனும் கஞ்சித் கொஞ்சம் நதிபிகி வந்தனங்களுடனும் கஞ்சித் கொஞ்சம் கதாகர்ணனை சிவகதைகளை கேட்பதுடனும் கஞ்சித் கொஞ்சம் அவேக்ஷனை ச தரிசனங்களுடனும் கஞ்சித் கொஞ்சம் நுதிபி துதிகளுடனும் முத சந்தோஷத்தால் துவத் அர்ப்பித்த மனா உம்மிடம் மனதை அர்ப்பணம் செய்தவனாக ய எவன் ஈதுருஷின் இம்மாதிரியான தசாம் நிலையை பிராப்னோதி அடைகிறானோ ச அவன் ஜீவன்முக்த கலு நிச்சயமாக உடலில் வாழும்போதே முக்தி எய்தியவன் ஆவான் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் என்று பக்தி ஒன்பது வகையாக கூறப்படும் இது போன்ற செயல்களில் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் மனதும் இடைவிடாது ஈடுபட்டு நின்றால் அதுவே ஜீவன்முக்த நிலையான் தியானம் தேசாசக புத்தி விசேஷ தாமாகோ பரமாங்கதிம் எப்போது ஞானேந்திரியங்கள் ஐந்தும் மனதுடன் அசையாது நிற்கின்றனவோ புத்தியும் தொழிலற்று போகின்றதோ அதை உயர்ந்த நிலை என்ப கட்டோபனிஷத் ஆறு பத்து சமாதி கற்பனையற்று கனல் வழியே சென்று சிற்பனையெல்லாம் சிருஷ்டித்த பேரொளி பொற்பினை நாடி புனர்மதியோடு தற்பரமாக தகுந்தண் சமாதியே திருமந்திரம் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு போலே கரைய மின்னும் ஆனந்த விளக்கே பராபரமே அண்ட பிண்டங்காணேன் அகமும் புறமொன்றாக கண்டவென்னை நீ கலந்த காலம் பராபரமே தாயுமானவர் ஜீவன் முக்தன் எவன் உள்ளே சுகமுடையவனோ உள்ளே களியாட்டம் உடையவனோ உள்ளே ஒளிவுள்ளானோ அந்த யோகி உயிர் வாழும் போதே பிரம்மமாய் பிரம்மத்தில் கீதை அஞ்சு இருபத்தி ஆசை பயம் கோபம் இவை அற்றவனாய் தியானத்தில் முயல்பவனாய் உள்ளவன் எப்போதும் முக்தனே கீதை அஞ்சு இருபத்தி எட்டு எண்பத்திரெண்டு ஹர்னுடன் இணைந்த ஹரி பாணத்வம் ரிஷபத்வ மர்துஷாம் சகிதா மிருதங்கேத்யாதி யநர் பூஜ்யதரஸேத் ஆர்பே அம்பிகாபத்தே ஹரிஹரியம் பாணத்தன்ம விரபத் தன்ம அர்வபுஷா பாதிசரீரத்தினால் பாரியாத்வம் மனைவியாயிருக்கும் தன்மை கோணித்வம் பன்றித்தன்மை சகிதா தோழித்தன்மை மிருதங்கவகதா மிருதங்ககாரத்தன்மை ச இத்தியாதி ரூபம் முதலான வடிவங்களையும் ததௌ தாங்கினார் ட்வத் பாதே உமது பாதத்தில் நயன அர்ப்பணம் சண்ணின் அர்ப்பணத்தையும் உமது ஹரிகர வடிவாகிய உடலிலும் பங்கு கொண்டுள்ளார் ஹி அக்காரணத்தால் ச ஏவ அவரே பூஜாத் பூஜ தர பூஜித்தற்குரிய அனைவரிடம் மிகுதியாக பூஜிக்கப்படுபவராய் இருக்கிறார் நச்சேத் அங்கேனமில்லையென்றால் ததநியகா அவரை காட்டிலும் அதிககா உயர்ந்தவர் அந்யகா பிறர் கோவா யார்தான் உளர் பானத்வம் திரிபுர சம்ஹாரத்தில் விஷ்ணுவே சிவன் கையில் பானமானார் ஸ்லோகம் மூணில் நுரை பார்க்க ரிஷபத்துவம் சிவனுக்கு வாகனமாகிய ரிஷபமாகவும் அவரே விளங்குகிறார் பாரியாத்வம் சிவனுடைய பத்னியாயிருப்பதும் ஹரியே ஹரியெல்லால் தேவியில்லை ஐயன் ஐயாரனார்கே நாவுக்கரசர் தேவாரம் நாலு நாற்பது அஞ்சு கோணித்துவம் சிவனுடைய திருவடியை காண பூமியை குடைந்து செல்ல பன்றி உருக்கொண்டவர் விஷ்ணு ஸ்லோகம் இருபத்தி மூணின் உரை பார்க்க சகிதா பார்க்கடலை போது உண்டான அமிர்தத்தை தெய்வர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிடுவதற்கு மோகினியாக தோன்றின விஷ்ணு சிவனுக்கு தோழியாகி சிவனையும் தன் அழகில் மோகிக்கச் செய்தார் பாகவதம் எட்டு பன்னெண்டு மிருதங்க சிவன் பிரதோஷ காலத்தில் நடனமாடும் போது விஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறார் அம்பத் நாலாவது ஸ்லோகம் உரை பார்க்க விஷ்ணு சாந்திர மிருதங்க வாதனபடு பிரதோஷ்தோஸ்திரம் நயன அர்ப்பணம் சிவனுக்கு ஆயிரம் தாமரை பூ கொண்ட செய்கையில் ஒரு பூ குறைய கண்டு தனது தாமரை போன்ற கண்ணையே அர்ப்பித்தார் என்பது புராண வரலாறு தேகபாகா குடமாடும் கூத்தனை வளத்தே வைத்து शंकर தேவாரம் கச்ச பகவான் மகேஷாத்யார் நாராயணனமாகிய ஒரே மூர்த்தி சங்கராச்சாரியார் பிரஷ்னோத்தரத்ன மாலிகா எண்பத்தி மூணு சிவபூஜையின் சிறப்பு ஜனனா தேவ சோஸ்தமீஷம் ஜனனமத்து பிறப்புக்கும் இறப்புக்கும் உட்பட்ட தேவதைகளின் சேவைய ஆராதனையால் சுகலேஷ சிறிதளவு சுகமும் நபதி உண்டாகாது தற்ற அதில் சம்சய சந்தேகம் ந அஸ்தி இல்லை ஏ எவர்கள் அஜனின் பிறப்பற்றவரும் அமிர்த ரூபம் மரணமில்லாத உருவத்தை உடையவரும் சாம்பம் அம்பிகையுடன் கூடியவருமான ஈஷான் பரமசிவனை இக இங்கே பஜந்தே ஆராதிக்கிறார்களோ தேஹி அவர்களே தன்யாக பிறவி பயனை எய்தியவர்கள் பரமசௌக்கியம் பேரின்பத்தை லபாந்தே அடைகிறார்கள் ஆசையை வெல்லாதவர்கள் அந்தந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள ஒவ்வொரு தேவதையை பூஜிப்பார்கள் ஆசையை வென்றவர்களுக்கு ஒன்றே தெய்வம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகுங்கதி இல்லை நுஞ்சித்த நின்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினே அவனிவன் ஈசனின் ரன்புர நாடி சிவனிவன் ஈசனன் உண்மையை யோரார் பவனிவன் பல்வகை ஆமி பிறவி புவனிவன் போவது பொய்கண்ட போதே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது சகசிரம் விபுதா ஸ்லோகம் நாலு நாலம் வா சருதேவ தேவ பவதேவா ஸ்லோகம் முப்பத்தி யோவை பூமா துக்கம் நாற்பே சுகமஸ்தி எது அளவு கடந்ததோ அதுவே சுகம் அல்பத்தில் சுகமில்லை எண்பத்தினாலு கன்னிக்கை சந்நிதாயம் பிரதாசியே சகலபுபனோ சச்சிதானந்தி சதய ஹேகே சர்வதாசம் வசத்வம் சிவ மங்களமூர்த்தியே பவ உலகை ஆக்குபவரே சகலபுவன பந்தோ உலக அனைத்திற்கும் உற்ற உறவினரே சச்சிதானந்த சிந்தோ சச்சிதானந்த கடலே சதய தயையுடன் கூடியவரே தவ உமக்கு கௌரியா பார்வதியுடன் கூட பரிஷரியா சந்நிதானாய பணிவிடைக்கு பக்கத்தில் இருக்க குணதுரியாம் நற்குணங்கள் நிறைந்த மம என்னுடைய புத்திகன்யா புத்தியாகிற கன்னிகையை பிரதாஷே தானம் செய்கிறேன் துவம் நீர் ஹிருதயகேகே எனது இருதயமாகிய வீட்டில் சர்வதா எப்போதும் சம் வச வசிப்பீராக சிவபவ சகலபுவனபந்தோ சச்சிதானந்த சிந்தோ சதய முதலிய சொற்களால் கல்யாணம் செய்து கொள்ள போகும் வரனிடம் மங்களஸ்வபாவமும் ஆக்கியளிக்கும் சக்தியும் உற்றாரை போஷிக்கும் சீலமும் ஆயுளும் அறிவும் ஆனந்தமும் நிறைந்த தன்மையும் தயாள குணமும் இருப்பது அறியப்பட்டதாகிறது பெண்ணை பெற்றவன் நல்ல குணசாலியை தேடித்தான் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் குணதுரியான் கன்னிக்கையும் நற்குணங்கள் நிறைந்தவள் என்பது கூறப்படுகிறது இதனால் விவாகம் பொருத்தமாகும் யாதேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்ததா என்றதால் புத்தியும் பராசக்தியின் அம்சமே பரிச்சரியா சந்நிதானாய பரிச்சரியார்த்தம் சமீபஸ்தையே கௌரியா கௌரியுடன் கூடி கௌரியை போலவே உமக்கு பணிவிடை செய்து கொண்டு எப்போதும் உமது சமீபத்திலேயே இருக்க கன்யாம் கன்னிகாதானத்தின் போது கன்னியின் பிதா சொல்லும் மந்திரத்தில் மோக்ஷ இச்சை அடங்கியுள்ளது கன் ஏ மமாக பூயா கன் ஏ மே தேவி பார்வதா கண் ஏ சர்வதோ பூயா துவதான மோக்ஷமாப்னுயாம் மோக்ஷத்தை விரும்பி புத்தியாகிற என் பெண்ணை உமக்கு தானம் செய்து கொடுக்கிறேன் உமது வாட்சத்திற்கு என் ஹயமாகிற வீட்டையும் தானம் செய்கிறேன் ஈற்றுக்கொண்டருள் வீராக ஸ்லோகம் தொண்ணூத்தெட்டு ஸ்லோகம் எழுபத்தி ஏழு எண்பத்தஞ்சு சிவனுடைய விசித்திரமான ஆகாரமும் ஆபரணமும் ஜலதி மதனதோ நைவ பாத பேதி நச்சவன மிருகயாம் நைவலொப்த பிரவீண அச்சன குசுமபூஷா வஸ்திரமுக்கியாம் சபரியாம் கதைய கதமக்தே கல்பயானிந்து மௌளே இந்து மௌளே பிறைசூடியே உமக்கு ஆகாரம் விஷம் புஷ்பம் சந்திரன் ஆபரணம் நாகராஜன் ஆடை புலித்தோலும் யானை அகம் நான் ஜலதி மதனதக்ஷ நயேவ சமுத்திரத்தை கடைய வல்லவன் அல்லேன் பாதாள பேதீன சாதாளத்தை வல்லவனும் அல்லேன் வனமிருகயாயாம் காட்டு மிருகங்களை வேட்டையாடுவதில் லுப்த பிரவீணன ஏவ கெட்டிக்காரனான வேடனும் அல்லேன் அச்சன ஆகாரம் குசும புஷ்பம் பூஷா ஆபரணம் வஸ்திர வஸ்திரம் முக்கியம் முக்கியவற்றை கொண்ட சபரியாம் பூஜையை தே உமக்கு கதம் எவ்வாறு கல்பயானி காட்டுவேன் கதைய சொல்லும் பூஜையில் முக்கியமான அங்கங்கள் வஸ்திரம் ஆபரணம் புஷ்பம் நைவேத்தியம் முதலியன உமக்கு வஸ்திரம் புலித்தோலும் யானை தோலும் ஆபரணம் பாதாள உலகத்திலுள்ள சிறந்த சர்ப்பங்கள் புஷ்பம் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய சந்திரன் ஆகாரம் பார்க்கடலை கடைந்தபோது அமிர்தம் தோன்றும் புன் கிளம்பிய விஷம் நான் பாதாளத்திற்கு சென்று நாக சர்ப்பங்களை கொண்டு வரவோ பார்க்கடலை கடைந்து சந்திரனையோ விஷத்தையோ உற்பத்தி செய்யவோ வேட்டையாடி புலித்தோலையோ யானைத்தோலையோ கொண்டுவரவோ வரவோ சக்தி இல்லாதவன் அப்படி இருக்க உமக்கு பிரியமான பொருளை தேடி எங்கெனம் நான் பூஜை செய்வேன் சிவனுடைய ஆபரணமும் ஆடையும் உண்டியும் பைத்தியக்காரனுடையதைப் போல் விசித்திரமாயிருப்பதால் சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தா பிரைசூடி என்று பாடினார் மாணிக்க வாசகரும் சீரும் பிழைப்பை தொழும் பையும் ஈசர்க்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே என்றார் இது நிந்தாஸ்துதி எண்பத்தாறு அடியும் முடியும் யார் காணவல்லார் பூஜா திரிய சம்தோ பூஜா கதம் கர்மே பட்சி நிடித்துமிரி பல்லவம் தேகம் விபோ உஜானே உமாபதியே விபோ எங்கும் நிறைந்தவரே பூஜா திரவிய சமிருத்தியகா பூஜ திரவியங்கள் குவியல் குவியல்களாக விரட்சிதா சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன பூஜா பூஜையை கதம் எவ்வாறு குர்மகே செய்வோம் பக்ித்துவம் அன்னப்பறவைத்தன்மை மயா என்னால் ந பிராப்தம் அடையப்படவில்லை கிட்டித்துவம் அபி பன்றித்தன்மையும் கூட அடையப்படவில்லை துர்லபம் அடைதலும் இயலாது அகம் நான் தே உம்முடைய மஸ்தகம் முடியையும் அங்கிரி பல்லவம் தளிர்போன்ற திருவடியையும் ந உணரவில்லை தத்ரூபா அன்னப்பறவையும் பன்றியுமாகிய அவ்வுருவங்களை அடைந்த பிதாமகேன பிரம்மாவாலும் ஹரிணா விஷ்ணுவாலும் ஹி கூட தத்வேன உனது உண்மை ஸ்வரூபம் நக்ஞாத்தம் அறியப்படவில்லையே சிவன் உகக்கும் பூஜா திரவியங்களை சேகரிப்பது இயலாது என்று முன்ஸ்லோகத்தில் கூறினார் பூஜா திரவியங்களை சேகரித்தாலும் அவருடைய திருவுருவின் அடியும் முடியும் காண இயலாமையால் பூஜை செய்வது எங்கேனம் என்று இங்கு வியப்படைகிறார் உமாஜானே உமா பார்வதி ஜாயா யஸ்ய ச சஸ்ய சம்புத்தி உமாஜானே பிதாமகேன ஹரிணா ஸ்லோகம் இருபத்தி மூணின் குறிப்பை பார்க்க பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருண்முடிவே திருவம்பாவை பத்து எண்பத்தி ஏழு பக்தி ஒன்றே வேண்டப்படுவது ஷம்போ ஷம்புவே அச்சனம் உமது ஆகாரம் கரலம் விஷம் கலாபக ஆபரணம் பனி பாம்பு வசனம் ஆடை சர்ம தோல் வாகனம் சாகனமோ மகோக்ஷா பெரிய காளை மாடு மம எனக்கு வேண்டியது கிம் எதை தாஸ்யசி நீர் கொடுக்க போகிறீர் கிம் அஸ்தி என்ன இருக்கிறது தவ உம்முடைய பாதாம்புஜ பக்தின் ஏவ திருவடி தாமரைகளில் பக்தி ஒன்றையே தேகி கொடுத்தருள்வீராக யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அறனும் மூன்றும் பரிபாடல் அகிஞ்சன சன் பிரபவ சம்சம்பதாம் திரிலோகநாத பித்ருஷத்மகோசரஹாசீமரூப சிவ இத்யுதீரியதே நசந்தி யதார்த்திய வித பினாக்கினகா ஒன்றுமில்லாதவனாயிருந்தும் எவன் எல்லா சம்பத்துக்களையும் மூவிலகிற்கும் நாயகன் எனினும் இமயத்தில் காணக்கூடியவன் மங்கள எனப்படுகிறான் பினாக்கியாகிய சிவபிரானுடைய உண்மை உணர்ந்தவர் இல்லை பார்வதி குமாரசம்பவம் அச்சனம் கரலம் பக்தரக்ஷன அபிப்ராயேண விஷத்தை உண்பது பக்தர்களை ஆபத்திலிருந்து காப்பவர் என்பதை காட்டுகிறது பணி கலாபகா அபயத்வ அபிப்ராயேண சர்ப்பூஷணம் அடியார்களின் பயத்தை நீக்குவதற்காக வசனம் சர்ம நிஸ்பிருகத்வாபிப்ராயேண துஷ்டநிகிரகம் வா தோளாடை போகத்தில் பற்றின்மையையும் துஷ்டர்களை நிகிரகம் செய்யும் குணத்தையும் காட்டுகிறது வாகனம் மகோக்ஷகா ரிஷப வாகனம் தர்ம தேவத்தை சத்துவமும் சாவதானமும் விளங்குகிறது உன்னை பார்த்தாலே எனக்கு ஏதாவது கொடு கேட்க தோன்றவில்லை என்னிடத்திலும் உனக்கு கொடுக்க ஒன்றுமில்லை நான் என்னையே கொடுக்கிறேன் நீ உன்னையே கொடு உன் திருவடியில் பக்தியை கொடு தந்தது தன்னை கொண்டது தன்னை சங்கரா யார்கலோ சதுரர் அந்தமொன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாதுனி பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்து சிவனே எந்தையே ஈஷா கொண்டாய் யான் இதற்கிளனோர் கைமாறே திருவாசகம் 8. எட்டு இருபத்திரெண்டு பத்து எண்பத்தெட்டு அர்ச்சனையும் ஸ்தோத்ரமும் தியானமும் கரஸ்தலாத கரஸ்தலாதிவாச்சாஸ்தவ சிவனே கிருத்தம்போனிதிதிசேதுபந்தீராமனைப்போல் சமுதிரத்தில் அணை கட்டியவனாகவும் கரஸ்தலாத அகஸ்தியரை போல் கைத்தலத்தால் மலையரசை அமுக்கியவனாகவும் லங்கித பத்மசம்பவகா விஷ்ணுவின் ஆபிகமலதத்தில் உதித்த பிரம்மாவையும் மீறியவனாகவும் யதா எப்போது நானாவேனோ ததா அப்போது தே உம்முடைய அர்ச்ச அர்ச்சனை ஸ்தவ ஸ்தோத்ரம் பாவன தியானம் ியவற்றில்ம திறமை உடையவனாக பவானி ஆவேன் ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அர்ச்சித்து சேதுபந்தம் செய்த ஸ்ரீராமனை போன்றவர்தான் உள்ளபடி உம்மை அர்ச்சனை செய்ய இயலம் தன் யோக கொண்டு விந்தியமலையை தன் கையால் அமுக்கியவரும் எல்லா கலைகளிலும் வல்லவருமாகிய அகஸ்திய முனிவரை போன்றவர்தான் உள்ளபடி உம்மை துதிக்க இயலம் பிரம்மா கூட உமது முடியை காணவோ அல்லது நான்கு வேதங்களாலும் உமது பெருமையை அளவிடவோ முடியவில்லை உள்ளபடி உணர்ந்து தியானிப்பதற்கு பிரம்மாவையும் மீறியவனாக ஒருவன் இருக்க வேண்டும் ஆகையினால் நான் எங்கினம் அர்ச்சனையும் ஸ்துதியும் தியானமும் செய்வேன் ஸ்லோகம் முப்பது எண்பத்தொம்போது கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும் बिर्ण मुसलेन वदते நிபுணிஷ்டுமதே பிரதீகரம் தோமி ஈஷ உலகையாழ்வரே தனுஷா मुसलेन च உலகையாழம் அஷ்மபிவ கற்களாலும் துவம் நீ எவ்வாறு சந்தோஷம் அடைகிறேரோ அவ்வாறு நதிபி நமஸ்காரங்களாலும் நுதிபி ஸ்தோத்ரங்களாலும் பூஜாவிதிபி பூஜை முறைகளாலும் தியான சமாதிபிஹி தியான சமாதிகளாலும் ந துஷ்ட சந்தோஷம் அடைவதில்லை தே உமக்கு பிரதீகரம் பிரியத்தை தருவதை வத சொல்லும் ததா அப்படியே கரோமி செய்கிறேன் இது நிந்தாஸ்துதி தனுஷா அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக பரமசிவனை குறித்து தவம் செய்த அவனை சோதிக்கும் பொருட்டு பரமசிவன் அவன் முன் வேடனை போல் தோன்றி சண்டை கிழ்த்தார் சண்டையில் அர்ஜுனன் சிவனுடைய நெற்றியில் வில்லால் அடித்தான் சிவன் உயரக் கிளம்பவே அவருடைய இரு கால்களையும் பிடித்தான் கட்டுக்கு பக்திக்கு கட்டுப்பட்டு அர்ஜுனனிடம் மகிழ்ந்து அவனுக்கு பாசுபதாஸ்திரம் அளித்தார் முசலேன என்னிடம் வில்லில்லை உலக்கையாலாவது அடிக்கிறேன் அச்சபிர்வா சமணர்களுடைய ஆதிக்கத்தில் வாழ்ந்த சாக்கிய நாயனார் வெளிப்படையாக சிவனை பூவால் அர்ச்சியாமல் அர்ச்சிக்கும் பாவனையுடன் தினந்தோறும் சிவலிங்கத்தின் மேல் ஒரு சிறு கல்லை எரிவார் அதனால் சிவன் மகிழ்ச்சி அடைந்தார் கல்லால் எரிந்தும் கைவில்லாலடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியம் தொண்டரிரம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற நான் இனி ஏது செய்வேன் கொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட் முக்கூருமணியே தாயுமானவர் முக்கரணத்தாலும் வழிபாடு சேவே சிரசாதா நமீ அகம் நான் உத்தியோக விதாசு உன்னதமான யோக முறைகளில் அப்பிரசக்தகா பழக்கமில்லாதவன் வச்சசா வாக்கினால் ஷம்போ உலகிற்கு நலன்களை அருள்பவராகிய தே உமது சரித்தம் திருவிளையாடலை வதாமி சொல்கிறேன் மனசா ஈஸ்வரஸ்ய உலகையாழ்பவராகிய உமது ஆக்ருத்தின் திருவுருவை சேவே வழிபடுகிறேன் சிரசாற்ற ஏவ தலையாலும் சதாசிவம் என்றும் மங்கள வடிவினராகிய உண்மை நமாமீ நமஸ்கரிக்கின்றேன் உத்தியோக விதாசோ உச்சைர் யோகோ உத்தியோக கருவி கரணங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மை முக்கரணங்களால் வழிபடுகின்றேன்